ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிம் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் இன்றைய தினம் ஒரு முக்கியமான தர்மங்களை பார்க்க போகிறோம் ஒரு குழந்தைக்கும் வித்தையை ஆரம்பிக்கிற போது குழந்தையுடைய தகப்பனார் ஆறு உத்தரவுகளை போடுறார் அந்த குழந்தைக்கு அப்படின்னு ரிஷிகள் சொல்றார் ஆறு பிரதிஜையை அந்த குழந்தை எடுத்துக்கிறார் பிரதிஜை கட்டாயம் நான் இதை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு குழந்தை சொல்றான் அது என்னன்னா பிரம்மச்சாரிய அபோஷானா கர்ம குரு மாசுசு பிக்ஷாச்சரியஞ்சரா ஆச்சாரியாதினோபவா பிரம்மச்சாரியசீ எப்பொழுதும் நீ ஒழுக்கத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்ற தகப்பனார் அப்போஷானா எதை சாப்பிட்டாலும் தண்ணீர் சாப்பிட்றது போல சாப்பிடணும் தாகத்துக்கு தண்ணீர் சாப்பிட்டா திதிப்பு இருக்கா இனிப்பு இருக்கா காரம் இருக்கான்னு பார்க்கறது இல்லை தாகம் சாப்பிடுறது கர்ம குரு உன்னுடைய கடமைகளை பூரா விடாமல் செய்யணும் தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது பிக்ஷா எப்பொழுதும் பிக்ஷை எடுத்துதான் சாப்பிடணும் பிக்ஷைனா தானே போட்டு சாப்பிடக்கூடாது இன்னொருத்தர் போட்டுதான் தான் சாப்பிடணும் ஆச்சாரியா தீனோபவா நமக்கு எழுத்திலிருந்து ஆரம்பிச்சு நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்கிற வாத்தியார்களை நாம் மறக்கவே கூடாது இந்த ஆறு உத்தரவையும் தகப்பனார் போடுறார் அந்த குழந்தையும் பாடம் அப்படின்னு சொல்கிறான் அப்படியே செய்கிறேன் இது ஆறும் அந்த குழந்தைக்கு மட்டுமே இல்லை ஸ்கூலில் படிக்கிற வயசு காலேஜில் படிக்கிற வயசு உத்தியோகம் பார்க்குறபோது கல்யாணம் ஆனப்புறம் தம்பதிகளாக குடும்பம் நடத்துகிற போது வயசானப்புறம் அத்தனை வயசுலேயும் இந்த ஆறு உத்தரவும் பொருந்தும் அத்தனை வயசில் உள்ளவர்களுக்கும் இது பொருத்தமான ஒரு விஷயம் இந்த ஆறு ஒழுக்கமாக இருக்கிறது ஒழுக்கம்னா டிசிப்ளின்னு சொல்கிறோம் கட்டுப்பாடாக இருக்கிறது நாக்குக்கு முக்கியம் கொடுக்காமல் இருக்கிறது கடமைகளை பண்ணுறது தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது எப்பொழுதும் தானே போட்டுண்டு சாப்பிடக்கூடாது இன்னொருத்தர் போட்டு தான் சாப்பிடணும் நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குற வாத்தியார்களையும் மறக்கவே கூடாது இந்த ஆறுக்கும் புராணங்களில் கதைகள் இருக்குது அதில் முதல்ல ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அத்தனை பேருக்கும் ரொம்ப முக்கியம் அது கட்டுப்பாடாக இருக்கணும் மனம் போன போக்கள் இருக்கக்கூடாது ஒழுக்கத்துக்கு பேர் போனவன் கர்ணன் மகாபாரதத்தில் பார்த்தா ரொம்ப ஒழுக்கமாக இருந்தவன் கர்ணன் கர்ணனுடைய சரித்திரமே ஒழுக்கத்துக்கு உதாரணமாக சொல்கிறது மகாபாரதத்தில் ஒரு சம்பவம் துர்யோதனன் கர்ணன் துரியோதனனுடைய ஒய்ஃப் பேர் பானுமத்தின்னு பேர் இவா மூணு பேரும் பொழுதுபோக்காக அடிக்கடி சேர்ந்தா போல விளையாடுறதுன்னு வழக்கம் மூணு பேருமாக சேர்ந்து உட்கார்ந்து விளையாடுவா ஒரு சமயம் துரியோதனன் ராஜாங்க விஷயமா வெளியில் போயிருக்கான் கர்ணன் பானுமதி ரெண்டு பேர் மாத்திரம்தான் இருக்கா இவா ரெண்டு பேருமாக சேர்ந்து மத்தியானம் விளையாடிட்டு இருக்கா இப்படி விளையாடி இருக்கிற போது ஒரு விளையாட்டு முடிவிலையும் கர்ணனே ஜெயிச்சுன்னு வரா அப்போ பானுமதிக்கு அதாவது துரியோதனனுடைய பத்னிக்கு தான் ஒரு தடவை ஜெயிக்கணுங்கிற ஆர்வத்தில் திரும்ப திரும்ப விளையாடிண்டே இருக்க இப்படி ரொம்ப நாழி வெளியில போன துரியோதனன் வரா வர்றத கவனிக்காம ரெண்டு பேருமாக உற்சாகமாக விளையாடிட்டு இருக்கா அப்போது கர்ணன் விளையாடி முடித்தான் உடனே பானுமதி விளையாட வேண்டிய டைம் வந்தது விளையாட ஆரம்பிக்கிற பொழுது பார்த்தா எழுத்தாப்புல துரியோகனன் வந்துன்னு இருக்கிறத பார்த்தா உடனே தன்னுடைய பர்த்தா கணவர் வராறேன்னு சட்டுன்னு எழுந்துட்டா பானுமதி அது ஒரு தர்மம் இந்த கதையில் எப்பொழுதுமே தன்னை விட வயசில் மூர்த்தவாக வர்ற பொழுது எழுந்திருக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது உபனிஷத்துல சொல்றபோது ஊர்வம் பிராணாசியுக்கிராமி யூனஸ்திர ஆயதி பிரத்யுண அபிவாதம் புனஸ்தான் பிரதிபத்தியே அதாவது நம்ம விட வயசில் மூத்தவர்களோ படிப்பில் மூத்தவர்களோ வர்ற பொழுது நம்முடைய ஆயுசு நம்மளை விட்டு எழுந்து நிற்கிறது மேலே திரும்ப சடான நாம் எழுந்திருக்கிறதுனாலேயும் அவளுக்கு மரியாதை கொடுக்கறதுனாலேயும் அந்த ஆயுஷை திரும்ப நம்மளை அடையிறது அப்படின்னு உபனிஷத்து சொல்கிறது அப்படி தன்னுடைய கணவரான துரியோகனன் வரார்னு பானுமதி எழுந்துட்டா உடனே கர்ணன் சட்டுன்னு கர்ணன் கவனிக்கல்ல துரியோதனன் வர்றத எதுக்கு எழுந்திருக்கிற தோத்து போயிடுவேன்னு பயப்படுறையா உட்காருன்னு அவளுடைய கையை பிடிச்சி இழுத்து உட்கார்த்த வச்சான் கர்ணன் அப்படி அவளுடைய கையை பிடிக்கிற பொழுது அவ போட்டு இருந்த முத்து மாலையும் கையில மாட்டி நொடுத்து கர்ணனுக்கு உட்காருன்னு இழுக்கிற போது அருந்து போயிடுத்து அந்த முத்து மாலை அருந்து போய் கீழே விழுந்தது கீழே பூரா விழுந்து செதறித்து அந்த முத்து அவள் பயந்து போயிட்டா பானுமதி கணவர் என்ன நினைக்க போறார் தெரியலையே இந்த விஷயத்தில் கையை பிடிச்சிட்டாருவர் அவர் தவறாக நினைக்காமல் இருக்கணுமேன்னு கவலைப்பட்டா துரியோதனன் நேராக கிட்டக்கு வந்து கீழே விழுந்த முத்துக்களை பூரா பொறுக்கி பானுமதி கிட்ட கொடுத்து உட்காருன்னு உட்காத்த வச்சு விளையாட்ட முடிக்காமல் கிளம்பப்படாது உட்காந்து விளையாடுன்னு உட்காந்து வச்சார் அந்த அளவுக்கு நம்பினான் துரியோதனன் கர்ணன எப்பவும் ஒழுக்கத்தை தப்ப மாட்டான் இவன் அப்படிங்கிற தீர்மானம் இருந்தது துரியோதனனுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவன் பஞ்சபாண்டவாளுக்கு சம்பந்தப்பட்டவன் ஆச்ச கர்ணன் அவளுக்கு உள்ள ஒழுக்கம் இவனுக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒழுக்கம் தப்ப மாட்டானவன் அப்படிங்கிற தீர்மானம் அந்த தீர்மானத்தை கடைசி வரைக்கும் காப்பாற்றினான் கர்ணன் துரியோதனன் பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சும் கூட நண்பனாக போயிட்டான் நம்மளை நூறு பர்சன்ட்டு நம்புறான்வன் அவனுக்கு நாம் மோசம் பண்ணக்கூடாது அவன் விஷயத்தில் நாம் தவறு செய்யக்கூடாதுன்னு அவனுக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணினான் கர்ணன் இந்த கர்ணனுடைய கதாபாத்திரம் இந்த ஒழுக்கத்தை நமக்கு நன்னா எடுத்து காட்டுறது அது நமக்கு ரொம்ப வேணும் ஒழுக்கம் இல்லைன்னா திருக்குறளில் சொல்றபோது மரப்பினும் ஓத்துக் குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கிடும் வேதம் மறந்து போயிடுச்சுன்னா கூட அப்புறம் திரும்ப மனப்பாடம் பண்ணி தயார் பண்ணிடலாம் ஒழுக்கம் போயிடுத்துன்னா குலமே வீணாக போய்ட்டு கெடும்ங்கிறார் கெடுவான்னா இவன் மாத்திரம் கெட்டு போவான்னு அர்த்தம் கெடும்னா அது அந்த சமூகத்துக்கே பெரிய கெடுதலை உண்டு பண்ணும் அப்படின்னு திருவள்ளுவர் காட்டுறார் இப்படி ஒழுக்கத்தை ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கார் இந்த ஒழுக்கம் நமக்கு ரொம்ப முக்கியம் அடுத்த மேலும் வர்ற தர்மங்களை அடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்